அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலில் எழுந்திய இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நம் உள்ளம் ஜான் மேக்ஸ்வெல் எழுதிய புத்தகத்தில் வெளிவந்த ஒரு கதைப்பகுதி ஒரு வயதானவர் தன் பேர பார்க்க தன் மகளுடைய வீட்டிற்கு போனார் அங்கு அவர் தூங்கிக் கொண்டிருந்த நேரம் குறும்புக்கார பேரப்பிள்ளைகள் ஷூ பாலிஸ் எடுத்து தாத்தாவின் தொங்கு மீசையில் தடவி விட்டார்கள் தாத்தா எழுந்தபொழுது ஒரே நாற்றம் அவர் அந்த அறைதான் சரியில்லை என்று அடுத்த அறைக்கு சென்றார் அங்கும் நாற்றம் சரி தோட்டத்திற்கு சென்று பூக்களின் வாசனையை நுகர்வோம் என்று தோட்டத்திற்கு சென்றார் அங்கும் நாற்றம் தாத்தா சொன்னார் இன்றைக்கு முழு உலகமும் நாறுகிறது ஆனால் உண்மையில் நாற்றம் அவரிடத்தில்தான் இருந்தது அதுபோல நம்மிடத்தில் உள்ள பிரச்சனையை நாம் தெளிவாய் கண்டுபிடிக்க வேண்டும் நோயை சரியாய் அறிந்து கொண்டாலே பாதி மருத்துவம் முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் பிரச்சனைகளில் விடுபட சவாலை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு நேருக்கு நேர் சந்தித்து அதை வீழ்த்த வேண்டும் தோல்வியை தலைகீழாய் மாற்றுவதே வெற்றி சிந்திப்போம் நம் உள்ளத்தை ஆராய்வோம் நன்றி